திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திரு தூங்கானை மாடம் திருவிருத்தம் திருச்சிற்றம்பலம் பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என்னவி காப்பதற்கிச் செய்யுண்டேல் இருங்கூற்றகல மின்னாறு மூவிலை கொண்டல் துன்னார் கடந்தையுள் தூங்கானைமாட சுடற்கொழுந்தேயே ஆ சிறு தொண்டனைந்தரும் பிணினோகோய் காபா தொழியிற்கலக்கு முன்மேல் பழி காதல் செய்வார் தேவா திருவடி நீரென்னை பூசு செந்தாமரையின் பூவார் கடந்தையுள் தூங்கனை மாடத்தெம் புண்ணியனே கடவும் திகிரி கடவ தொழிய கையிலையுற்றா படவும் திருவிரலொன்று வைத்தாய் பனிமால் வரை போல் இடபம் பொறி தென்னையே கொள்ளாயிரும் சோலை திங்கள் தடவும் கடந்தையுள் தூங்கானை மாடத்தெந்தவனே சுவாமி சுடற்கொழுந்தீஷர் அம்பாள் அழகிய காதலியம்மை திருச்சிற்றம்பலம்